வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனு கீர்த்தனா நல்ல தண்மைகளை மதிப்பதால் உள்ளங்கள் ஒன்றுபடுகின்றன ஆம் நல்ல தண்மைகளை மதிப்பதால் உள்ளங்கள் ஒன்றுபடுகின்றன என்கிறார் எடிசன் நன்றி வணக்கம்